நூற்றி அறுபத்தி நான்கு மூன்று முறை ஊற்றி கழுவினார்கள் வழக்கரத்தை பாத்திரத்தில் செலுத்தி வாய்க்கு பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி சிந்தினார்கள் பின்னர் தமது முகத்தை மூன்று முறை கழுவினார்கள் தமது இரு கைகளையும் மூட்டு வரை முறை கழுவினார்கள் பின்பு தலையை ஈரக்கையால் தழுவினார்கள் கரண்டை வரை மூன்று முறை கழுவினார்கள் நபிசல்லும் அவர்கள் ஒழு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு நபி சொல்லாகும் அணைகி வசல்லம் அவர்கள் என்னிடம் யாரேனும் என்னுடைய இந்த உழுவை போன்று செய்து பின்னர் தீய எண்ணங்களுக்கு இடம் தராமல் இரண்டு ரகாசிகள் துழுதால் அவர் முன் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ மன்னிக்கிறான் என்று கூறினார்கள் என்றார்கள்